محمدن ابوه ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد قد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ قال ابراهيم رب اجعل هذا البلد امنا وادخلني وبني, وبني ان نعبد الذنب نعم அடியுல் நல்ல சகோதர நண்பர்களே பெரியவர்களே அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து இறக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை நிற்கும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக உங்களுக்கு ஞாபகம் செய்து கொடுக்கின்றேன் அன்பு கட்டளையும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நண்பர்களே பெரியவர்களே ஹஜ்ய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனையோர்கள் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட வேண்டும் ஒவ்வொருடைய கடமையை முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் காலா நம் அனைவருடைய அனைத்து வகையான கருமங்களையும் கொடுத்துக் கொள்வானாக பொதுவாக அச்சுடைய மாதம் வந்ததுத்தான் حضرت அதர்தும் அலா வரலாறு வரலாறுகளை சொல்லி இருக்கிறார் பல நபிமான வரலாறுகளை சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது இவைகள்ட்டப்பட்ட கதைகள் அல்லாசின் சத்திய பல்லதி அம்மாவின் உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது இவைகளை பார்த்து படித்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் பல இடங்களில் எங்களுக்கு அதை சொல்லி காட்டும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்ராஹிம் அலேஹு அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தோம் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையிலையும் அதில் உருவாகி தன்வம்மாக சொல்லும் பொழுது நாங்கள் இப்ராஹிம் அலைகர் சலா சலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரும் மீதும் மீ தலவாற்றும் சலாமும் சொன்னது போன்று அதில் சூடுவாகி தன்வம்மாக வாடிவ செல்லும் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீது தளவாக்க சொல்லுவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் நாங்கள் தளவாக்க சொல்ல அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலேஸ் வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாகும் அதற்கு இப்ராஹிம் அலேஸ் வாழ்க்கையை அல்லா எங்களுக்கு சொல்லித்ததன் இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய வாழ்க்கையின் ஊடாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நீங்கள் அழகான பானம் என்ன வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நான் எப்படிப்பட்ட குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலே விட்டுவிட்டு போகும் தமிழ் அநேகமானவருக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எங்களுக்கு பெருமை எங்கட வாப்பை இப்படிப்பட்ட ஒருவன் எங்க பெரியப்ப இப்படிப்பட்ட ஒருவன் இந்த பேக்ல வந்தவன் நான் என்று சொல்வேன் எங்களுக்கு முன்பார்ந்தோடுகளை வைத்து நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய உண்மையிலேயே இப்ராஹிம் அலைமைப்பதாக அவர்கள் தன்னுடைய தகப்பனாவும் எப்படி உரையாடினார்கள் உறவாடினார்கள் அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்த முனைந்தார்கள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை இதை பற்றி நான் அழைத்திருக்கிறான் எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பது இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்பது எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த கூறிக்கு மேலே வைத்துவிட்டு போக போகும் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதைத்தான் வெற்றி நான் மௌத்தாகும் பொழுது என்னுடைய குடும்பம் எப்படி இருப்பது என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்னுடைய மனைவி என்னுடைய பேரப்பிள்ளைகள் அன்புக்குரிய நண்பர்களை சம்பவப்படுத்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதை விடவும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்குமே பெற்றுவிட்டு போகப்படுது என்றால் அந்த மௌத்தாகனதுக்கு பிறகு எந்த ஒரு நன்மையான கர்மமும் செய்ய முடியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உங்களோட முயற்சி உங்களுக்கு இன்னமக்களுடைய முயற்சியினுடாக உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டார் இல்லாமல் தலால் மூணு விஷயத்த மூன்று விடயங்களுடைய நன்மைகள் எங்களுடைய மவுக்கு பின்னாலையும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக அது முடிவ முடிவு அதுல ஒன்று சொன்னாங்க குழந்தைகள் வரதும் சாதிகம் குழந்தை அவருக்கு இருக்கிற டைட்டன் அவருக்கு இருக்கிற கல்வி கேட்டன் எதுவுமே கிடையாது குழந்தை பார்த்தேன் அவர்கள் பாதி ஆன்கள் ஏகத்துவத்தை அல்லாஹுவை கொண்டு நம்பியவர்கள் நபீனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் உண்மை வாக்கு மீறாதவர்கள் குடும்பத்தின் நல்லவர்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னுடைய குழந்தைகளை ஆக்கி வைப்பாய்கள் அல்லாஹும் அல்லாஹும் எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது ஆனால் மூணு அமல்களுடைய நன்மைகள் மவுத்துக்கு பிறகு தொடர்ந்து கொண்டிருக்கும் அதுல ஒன்றுதான் பாதிக்கான குடும்ப தன்னுடைய தகப்பனுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக இருகரம் ஏி துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டுவிட்டு போவோம் இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக நல்ல ஒரு சாலையான குடும்பமாக விட்டுவிட்டு போவதாக தான் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலை வாழ்க்கையில் முழு வாழ்த்து கொண்டு பாப்பாவுக்கும் அவருக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவும் சமூகத்துக்கும் அவருக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவும் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கு மேலிருந்த உறவு எப்படிப்பட்ட உறவும் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவும் இதை பற்றி குரான் விடாவாரியாக பெற்றது பாப்பாவுடன் உரையாடும் எப்படி தனிவாக உரையாடினா தனிவாக உரையாடினா ஆனா பாப்பா மாற்றுவதை தான் ஒரு சிலை வணங்கி சிலைகளைத்தான் அவரை செஞ்சு நிற்கிறார்கள் அவருக்குத்தான் அந்த ஐவில் சிலை வணக்கம் சொந்தம் அப்படிப்பட்ட ஒரு வாப்பவுடன் எப்படி உரையாடி நடந்திருக்கிறோம் அன்புக்கும் அன்புக்கும் பாக்கத்துக்கும் இறக்கத்துக்குரிய பாப்பா வாப்பா வாப்பா என்று உரையாடி பாப்பாக்கு செல்ல விரும்பினார் ஆனால் பாப்பா விரங்க விருந்த நாடு அதே பாப்பா அந்த மனைவியுடன் எப்படி உரையாடுகிறார் தன்னுடைய சமூகத்துடன் எப்படி உரையாடுகிறார் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உள்ள எல்லா கட்டத்தையும் மிக தெளிவாக அல்லாஹ் அதுல மிக முக்கியமான ஒரு சகித்தான் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் யோசிப்பார் இது ஹஜ்ய மாதம் இப்ராஹிம் அலை அந்த குடும்பத்தை கொண்டு போய் விட்டு விட்டு மாறாட்ட மக்கள் சர்வமா இந்த பாலை விளங்க அது அவர்களுக்கு அல்ல சொன்ன ஒரு கடவை உங்களோட குடும்பம் பிள்ளையையும் உங்களோட மனைவியையும் குண்டு போய் விட்டு விட்டுவார் ஒரு பாலை அதையும் போலான்னு சொல்லு இந்த ஒன்றுமே இல்லை மரம் ரவி தண்ணி எந்த ஒன்றுமே இல்லை ஒரு பானை வளப்பூ ஒரு பண்ணத்தான் அதுல விட்டு விட்டு வாழ்க்கையில எதையுமே விட்டுக் கொடுக்கலாம் குழந்தைய தூக்கி அன்னீர்த்தா என்ன சொன்னா அல்லாஹுடைய கட்டளைகளை கம்ப்ரமைஸ் பண்ண முடியாது குழந்தைய எனக்கு மகந்த கருத்துல கத்திய வைத்தாரு அவர் சொன்னார் அதே இப்ரா யாரும் யோசிக்கவான எனக்கு சொல்லப்பட்ட கடமை எது இல்ல இது இப்ராஹிம் அலைவாசி செஞ்சாங்க பெரும் இந்த உள்ள பாதுகாப்பான இடத்தரக்கூடாது குடுக்காரர் வரக்கூடாது வேற ஏதும் அனாட்சிய அனாச்சாரங்கள் நடத்தக்கூடாது ஒரு பாது போட்டு இரும்பு கனவு போட்டுக்குரிய நண்பர்களை தவிர்த்து குழந்தைகளுக்கு நினைக்கிறது இந்த பொடி இந்த இந்த பொடிய பாதுகாக்க ஒருத்தர் வந்து அடிச்சிடக்கூடாது நெருப்பு பத்திடக்கூடாது ஏதாவது ஒரு ஏற்படி பண்ணிடக்கூடாது என்பதை இந்த மனித பொடியை பாதுகாக்கிறதுக்கான பின்பற்றோம் அந்த புள்ளையிட ஈவான பாதுகாக்கிறது அந்த புள்ளிட அகலாக்க பாதுகாக்கிறது அந்த புண்ணிட பண்பாட்ட பாதுகாக்கிறது அந்த புள்ளையுடைய ஒழுக்க விருதி பாதுகாக்கிறது நிறைந்த நல்ல பண்பாடு நிறைந்த நல்ல புரணங்கள் நிறைந்த நல்லவைகளை படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வளருதா நான் எந்த பின்பரம் இருந்து பேசுகிறேன் எங்களை சுத்தி இருக்கிற வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள் அங்கே பண்பாட்டுக்கு அகலாக்குறா ஒவ்வொத்த வளர்ப்போர்த்த ஒரு பாதுகாப்பான இடம் அது பாதுகாப்பது மட்டும்புக்கும் பாதுகாத்து ஒரு நதி கேட்கிற நீங்க சினிமா பாடல் இல்ல ஆனா இருக்குது அதே பிள்ளை காதல விழுகுது ஒரான் பாடமாக்குறதும் இது முதலாவது கன்சர்ன் இது முதலாவது பத்தி யோசிங்க இப்ராஹிம் யாவ கட்டரை பிரகாரம் எந்த குடும்பத்தை நான் விட்டுவிட்டு நான் இருந்தா எந்த பிள்ளையையும் மனைவியையும் எந்த குழந்தைகளையும் நான் கொல்ல இப்ப நான் இல்லை நான் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொழுகையை நிறைநாட்டக்கூடிய குடும்பமாக நான் இருந்தாலும் செய்வேன் அப்ப நான் இப்ப இல்லை நான் போறேன் குடும்பத்தை விட்டுட்டு நான் விட்டுட்டு போறேன் குழந்தைகள் சொல்ல பிள்ளைகள் சொல்லணும் எந்த மனைவி தொழ உள்ள கையை வச்சு கேட்டு பாருங்க நண்பர்களை எங்களுடைய குடும்பத்தில் தொழுகை எப்படி இருக்கு எந்த பிள்ளைகளுடைய தொழுகை எப்படி இருக்கு நன்றாக புரிந்து சுக தொழுகையிலட பள்ளது வயசுக்கு ஒரு அறுபது பேர் பள்ளியில சுமகு தொழுகைக்கு வந்து தொடரக்கூடிய அம்பது பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பள்ளி மாசம்ல இருபது வயசுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்டவங்க 100 பேர் இருப்பாங்க அந்த சமூகம் பாந்து கொண்டிருக்கு அறுபது வயசுக்கு மிழந்தவன் பேர் தொழுகிற பள்ளி வார்த்தை தொழுகைக்கு நாற்பதுக்கு விடப்பட்டவனுக்கு ஒரு நூறு பேர் அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சமூகத்தினுடைய அடுத்த தடைவரையும் வாழும் வாழப்போகுது வாழ்க்கைய அடையாளம் தான் இது என்பதை எங்களால ஒரு நிர்மாணி நிர்வாகிகள் பள்ளி வாக்கல் இருக்கக்கூடிய உலகம் இதையொட்டி போதும் குடும்பத்தை கொண்டு போய் விட்டுவிட்டு கேட்டதும் தொலாம் நசிவாக்கு கேட்கலு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய தொழில் தொண்டிற்கு தொழுது முடிக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது தொழிலையை நிலைநாட்டுவது அம்மா சொரான் தொலை சொல் என்ன அம்மா சொரான் தொகுந்தோன்னு சொல்ற அம்மா சொரான் தொழுதியை நிலைநாட்டுகள் அல்லா என்ன தெரியுமா சொல்றாக்கின் பக்கமாக அல்லாவுடைய ஞாபகம் ஊக்குவதற்கு அல்லாவுடைய ஞாபகம் படுத்துவதற்கு பண்டிகை பக்கமாக உரைந்து வாங்க யோசிங்க பார்ப்போம் கட்டினா எத்தனை பேருக்கு அல்லாஹுடைய சிந்தனை இருக்கு அல்லாவுடைய ஞாபகம் இருக்கு எ பேரு அம்மாவுடன் கடைத்து கொண்டிருக்கிறேவுடன் ஒவ் ஆயத்தோட அந்த ஆயிரத்து அந்த ஆயத்துக்கெல்லாம் என்பது வெறுமனே வந்தோம் தெரியுமா உலகத்தையே மறந்துவிட்டோம் உலகத்தையே மறந்துவிடும் குடும்பத்தை மறந்துவிட்டோம் அல்லாஹுடைய தியானம் அல்லாவுடைய கருத்தனம் அல்லாவுடைய தியானத்தில் இருக்கின்றோம் அல்லா சுகான அப்படிப்பட்ட தொகுதியை அல்லா சொல்லி இல்லையா நீங்க அப்படி தொலைவில்லையா அன்னைக்கு வந்து இல்லை நான் சொன்ன தொழுகன சீவாக இல்லவங்களுக்கு அல்லாவுடைய சிந்தனை நிறைந்த தொழுதியாக கொழுக மாற இல்லை எவ்வளவு எப்படி ஆகித்தோம்ல சுமானம்மா என்ன மன்னித்துக் உண்மையை சொல்லுகிறேன் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது என்னோட தொழுகை தெரிவாகும் தெரியுமா நான் எந்த ஜமானத்தை சேர்ந்தவன் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய ஞாபகம் என்பதை சுடவும் நான் எந்த ஜமானத்தை சார்ந்தவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய தொழுகையாக சொல்கனாகும் ஒருத்தர் சொல்லக்கூடிய முறையை பார்த்து இவர் சாதி அவர் தொழுகை என்ற அப்படி அல்ல தொழுகை என்பது அம்மாவுடைய தியானம் அம்மாவுடைய சிந்தனை என்னை ஒரு அடிமையாக ஒரு முஸ்லீமாக அம்மாவுக்கு பின்னால கொண்டு போய் நிறுத்தி அன்னை அறிமுகப்படுத்தக்கூடியிருக்கார்கள் அப்படி தொலை இல்லையா அப்படி தொலை இல்லையா அந்த தொழுகைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் முசந்தீர் அப்படிப்பட்ட தொழு நோயாளிகளுக்கு நாக்கம் உண்டாகும் முசந்தீர் இல்ல மறந்த நிலையில போகிறார்கள் சுரத்தில் பார்த்தி ஹாவம் தெரியாது அத்தகையாற்றும் தெரியாது தெரியாது தெரியாது தெரியாது பொண்ணு நடந்தது என்று தெரியாதுக்கு பிறகுதான் பொண்ணு முடிச்சுக்கோமா என்று ஞாபகம் அந்த அப்படிப்பட்ட கொள்கையாளர்களுக்கு நான் அம்மா என்னோட கொள்கைகளை இரண்டாவது வாக்கை தங்கி மூணாவது வாக்கை தன் அடைந்தார் ஒவ்வொரு தகப்படும் தனிமை நிற்கிறாங்க எந்த குடும்பத்தை தனியை விட்டுக்கு வந்திருக்கிறேன் அந்த பாலைவனத்தில் யாரும் இல்லை இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மனித சஞ்சலத்தை ஒவ்வொரு வாக்காங்க யாரு அவங்க என்ன பேச்சு சொல்றாங்க அவங்க என்ன கலைக்கிறாங்கிறதே அம்மா சின்ன கொடுத்தோருங்கிறது வருத்தம் அல்ல செய்யக்கூடிய நன்மைகள் நாங்க மவுசுக்கு பிறகு அவளுக்கு வந்து சேரணும் தான் அது சும்மா சின்ன ஒரு அமல் அல்ல அந்த அமல் பெரிய ஒரு அமல் அந்த அமல் பெரிய ஒரு அமல் அந்த அவருடைய பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசித்த பெரிய பிறகும் நங்க கிடைக்கும் போட்டேன் வணக்கம் வாசுநாளுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளோட இருக்கிற உறவு கடைசி மூச்சு வரைத்து உங்களதுல மகன் படித்து பிரச்சனை இல்லை ஆனால் நீ எந்த மகன் நான் சொல்றதை கேள்விக்கு தான் நீ கட்டுப்பட வேண்டும் அபூ அலை இப்ராஹிம் அலிமுடைய பேரன் இப்ராஹிம் அரை சக்திய பேரம் உள்ள அவளுக்கு மவுக்கு வந்து பதிமூணு வயசு வரைக்கும் என்கிற புள்ள எங்களோட தம்பிக்கு வரும் எல்லா வேண்டையிலிருந்தே சந்தரிப்பாங்க பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் 20 வயசுக்கு பிறகு சொல்லுங்க பிறகு பாப்பா கேட்கவும் பார்த்தாரு மகன் ரத்தம் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க வாயான சொன்னால செயலான செயலாளர் அவரல்ல வாப்பாலை சகோதரர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டேன் இதுதான் نأخذ மரணப்படுத்த கலைக்கிறாங்க பேசுறாங்க எனக்கு பிறகு நீங்க யார வணங்கி வழிபட போறீங்க மூணாவது என்ன துக்கை குடும்பத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவான நல்ல ஒரு அமுகத்தை உருவாக்கி நண்பர்களை உருவாக்கி இன்னைக்கு கேட்கப்பட வேண்டியது மிக முக்கியமாக சொல்லிருக்கிறேன் நீங்க வாழக்கூடிய பிரதேசத்தில் மிக முக்கியமாக சொல்லிருப்பேன் என்ற பிள்ளைகள் யாரோடு நாலாவது குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நல்லதா இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் நல்லதாக அம்மா ரத்தா கிடையாது மட்டுமல்ல சாப்பாட்டுக்கும் அது சாப்பிடுறதுக்கு அளவருக்கத்தையும் நல்ல பொருளாதார நல்ல பொருளாதாரம் ஒவ்வொரு தகப்படுத்த சொல்கிறேன் குழந்தைகள் ஏழைகளாக விட்டுவிட்டு போகவா குழந்தைகளை ஏழைகளாக விட்டுவிட்டு போகவாசன் நடந்திருக்கிறது மக்களுக்கு தலை தொழிந்து கை வீழ்த்தி யாசகம் கேட்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டுவிட்டு போவதை விடவும் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை போக முடியுது யாருக்கு தெரியுமா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சகாபாங்கல்ல ஒரு சகாபிக்கு சொல்ற சம்பவம் ஆகவே சொல்ல குழந்தைகள் அனாமிகளாக வந்துவிட்டு போகவேண்டாம் குழந்தைகள் ஏழைகளாக வந்துவிட்டு போக வேண்டாம் குழந்தைகளுக்கு நன்றாக சம்பாதித்து நன்றாக குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் உருவாக்கம் அதற்கு பதாகி முடிகிற அழைகின்ற எனவே அங்குக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குழந்தைகளுக்கு கல்வியை குறித்து விட்டோம் என்று பரீட்சை நடக்கிறது பாடசாலைகள் மந்திராவிட்டு போறாங்க கல்வி என்னவா வரும் பெற்றோர்களுடைய முதுமை பருவம் படிக்காத குழந்தைகள் பெற்றோர்களை பாதுகாக்க படித்தவர்கள் முதியோர் இல்லங்கள் நினைத்து பாதுகாப்பது நடந்து கொண்டு இவைகள் தான் இப்ராஹிம் அனேஸ்லாக்குரிய வாழ்க்கையில படித்த எனவே அங்குக்குரிய நண்பர்களை சமோ இந்த நிலையத்தை கருத்து குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி சீமான பாதுகாப்போம் அகலாவுக்கு பாதுகாப்போம் பண்பாட்டுக்கு பாதுகாப்போம் குழந்தைக்குடன் பள்ளிக்கு நான் ஒரு சகப்படாக சொல்லுகிறேன் ரெண்டு குழந்தைகளை மூணு குழந்தைகளை சுபகுக்கு பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவது என்பது லேசான கருமம் அந்த பிள்ளைகளை எழுப்பாற்றி உடுப்பாற்றி பள்ளிக்கு பூச்சிக்கொண்டு வருவதற்கு திட்டத்தட்ட அறமணி நேரம் அந்த இடத்துல வலுவாக அந்த இடத்துல கனிவாகத்தான் பேச வேண்டும் அது போட மனைவி சப்போர்ட்டும் மனைவினுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும் மனைவி சொல்லித்தான் நீங்க போக சொல்லிக்கு அதனா பார்த்து சொல்றேன் செய்யணா அதனாலதான் சொன்னாங்க சந்தம் கல்யாணம் குடிக்கிறத்துக்கு முன்னாடி எங்கையும் பார்த்துடைய பெண்ணை பார்த்து கல்யாணம் குடிச்சுக்கோங்க சொன்னாங்க ாசல்ல ஒரு இருக்கரையில வித்திருத்து போகல அழகான மாற்றத்தில் வித்திருத்து போயிருக்கிறாங்க எனவே தொழுகையில கவனங்கள் கொண்டோம் குடும்பத்திற்கு நல்ல நண்பர்கள் வேண்டும் நல்ல சகாக்கள் வேண்டும் நல்ல பொருளாதார கொள்கை வேண்டும் எங்கட குழந்தைகள் செல்வந்தருவராக வாழ வேண்டும் அவர்கள் குடுத்து கூடிய இருக்க வேண்டும் கை நிறைய எடுத்து மக்களுக்கு தலைவரைக்குரிய செலவாதிகளை உருவாக்கி இருந்து கொண்டோம் என்பதும் சன்னல்லா செல்லம் காட்டப்பட்ட அதிர்சாக இருக்கிறது எ பொருந்து குடும்பத்தை பொருந்திக் கொண்டது போன்று எங்க குடும்பங்களையும் பொருந்து கொள்வாயா பிள்ளைகளை கொண்டு முகத்துல கரிய சாயத்தை பெற்றோருடைய வாழ்க்கையில மறக்கலை பிரதாசமாக யார் யாருடைய பெற்றோர்கள் சூதிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆசியத்தான வாழ்க்கை அவன